ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையையும் காயத்ரி ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்துன்னு வரோம் அதில் வேதத்தில் சொல்லப்படுற மந்திரத்தில் மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது எல்லா மந்திரங்களுமே ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் தான் அதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் இதில் ஒன்று எல்லா மந்திரங்கள்லேயுமே என்னென்னா மந்திரங்களுக்கெல்லாம் ஆயுதம்னு பேர் அப்படின்னு பார்த்தோம் ஆயுதம்னா இப்போது மில்ட்ரியில் பார்த்தா தெரியும் மில்ட்ரியில் இராணுவத்தில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கும் துப்பாக்கி இருக்கும் இந்த குண்டு போடுற மிஷின்கள் பீரங்கி எல்லாம் இந்த துப்பாக்கி இருக்குன்னா துப்பாக்கியில் எப்பொழுதும் அந்த குண்டை போட்டே வச்சுருக்க மாட்டாள் துப்பாக்கி தனியாக இருக்கும் குண்டு தனியாக இருக்கும் அப்பப்போ தினப்படி அதை தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுப்பா அந்த யுத்தம்னு வர்ற பொழுதுதான் அந்த குண்டை எடுத்து அந்த துப்பாக்கியில் போட்டு சுடணும் அப்படிங்கிறது மாதிரி குண்டு தனியாகவும் துப்பாக்கி தனியாகவும் இருக்கும் எப்பொழுதுமே அதுபோல் தான் எப்படி யுத்தம்னு வர்ற பொழுது அந்த துப்பாக்கியில் அந்த குண்டை போட்டு பிரயோகம் பண்ணுறாலோ எப்படி பீரங்கியில் அந்த குண்டை போட்டு பிரயோகம் பண்ணுறாலோ அதுபோல் தான் இந்த மந்திரங்கள்லாம் வேத பாடசாலையில் நாம் அத்தியனம் பண்ணுற பொழுது வரக்கூடிய வரிசை வேற மந்திரங்கள்லாம் இந்த பிரயோகம்னு வரும் பொழுது மந்திரங்களுடைய வரிசைகள் வேற நடுவில் சில அக்ஷரங்கள்லாம் சேர்றது அல்லது சில அக்ஷரங்கள்லாம் எடுக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும் பிரயோகங்களில் ரொம்ப ஜாகிரதையாக செய்யணும் நாம் ஒன்றும் இல்லை நாம் தர்ப்பணத்திலிருந்து பார்த்தா கூட தர்ப்பண மந்திரங்கள்னு வரிசையாக வருது நமக்கு இதை வேதத்தில் பார்த்தா நாம் தர்ப்பணம் பண்ணுற வரிசையில் வேதத்தில் வராது வேதத்தில் வேறு வரிசையில் இருக்கும் நாம் தர்ப்பணம் பண்ணுற பொழுது வேறு வரிசையில் வரும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா மந்திரங்கள்லாம் கோர்வையாக வரிசைப்படுத்தி கொடுக்கப்படாது துப்பாக்கியில் குண்டை போட்டே வைக்கப்படாது எப்பொழுதும் போட்டு வச்சா கை தெரியாமல் அதில் பட்டுதுன்னா படார்னு சுட்டுடும் அது அது போல தான் மந்திரங்கள் நாம் சொல்ல வேண்டிய வரிசையிலையே வச்சால் தப்பு தப்பாக அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்கிறதுக்காகத்தான் நமக்கு ரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்கா பிரித்து பிரித்து வச்சுருக்கா இதை ஹோமங்களில் யாகங்களில் சோமயாகங்கள்லாம் நடக்கிற இடங்களில் போய் பார்த்தால் தெரியும் அங்க சொல்லக்கூடிய வரிசையை வேற வேத பாராயணம் பண்ணுறவாளுக்கு சோமயாகங்களில் வந்து மந்திரங்களை சொல்ல முடியாது என்ன இந்த வருஷை வேறு அங்கே சொல்லக்கூடிய வருஷ வேறு அதுபோல் தான் மந்திரங்கள் எல்லாம் நமக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்க அதே போல தான் இந்த காயத்ரியும் காயத்ரிங்கிறது வேதத்தில் மூணு இடத்துல இருக்குது அந்த மூணு இடங்கள்லேருந்து சேர்த்து நாம் வருஷப்படுத்தி இந்த ஜபத்தை பண்ணுறோம் நாம் சந்தியாவந்தனத்தில் என்னென்னா இப்போ சந்தியாவந்தனத்து காயத்ரி வேதத்தில் காயத்ரி எப்படி இருக்குன்னா முதல்ல பிரணவம் இருக்காது அந்த வியாகிருதிங்கிறது இருக்காது பூர்புவஸ்வகான்னு சொல்கிறோமே அதற்கு வியாகிருத்தின்னு பேர் இது ரெண்டும் இல்லாமல் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மந்திரம் ஒரு இடத்துல இந்த பிரணவங்கிறது வேறு இடத்துல சொல்லியிருக்கு இந்த வியாகிருதிங்கிறது வேறு இடத்துல சொல்லியிருக்கு அங்கங்கே இடத்துலேருந்து எடுத்து நாம் வருஷப்படுத்தி ஜபம் பண்ணுறோம் ஓம்காரம் பூர்வமுச்சாரிய பூர்பவஸ்வஸ்ததைவச்ச காயத்ரி பிரணவம் சாந்தே ஜபஜேவ முதாகிருதா அப்படின்னு ரிஷிகள் நமக்கு அந்தந்த மந்திரங்களை அங்கேருந்து எடுத்து நமக்கு வருஷப்படுத்தி கொடுக்குறார் ரிஷிகள் அதையினால்தான் நாம் ரிஷிகளை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் ஸ்மிருதிகள்னு சொல்கிறோமே ரிஷிகள் பண்ணினது ஸ்மிருதிகள்னு பேர் தர்மசாஸ்திரம் இவைகள்லாம் அவைகள்லாம் முக்கியம் முக்கியம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ரெஃபரன்ஸு அதுதான் நமக்கு ரிஷிகள் நமக்கு கொடுத்தது தான் ரெஃபரன்ஸு நமக்கு இல்லைன்னா இதுக்கு ஆதாரம் நாம் எங்கேயுமே தேட முடியாது அப்படி ரிஷிகள் தான் நமக்கு இதை கண்டுபிடிச்சி நமக்கு வருஷப்படுத்தி கொடுக்குறேன் ஒவ்வொரு மந்திரங்களுமே இப்படி தான் கொடுக்குறேன் ஆகையினால்தான் நாம் வேத வேத பாடசாலைகளில் போய் நாம் வேதம் படிக்கிற பொழுது மந்திரங்கள்லாம் வேறு வரிசையில் குழந்தைகள் சொல்லுவாள் அந்த மில்ட்ரிலையே அப்படி தானே மில்ட்ரிலையே பயிற்சி பண்ணும் பொழுது வச்சுருக்கிற ஆயுதங்கள்லாம் வேற வேறு மாதிரி வச்சுட்டுருப்பாள் நிஜம் துப்பாக்கியை கொடுத்து நிஜம் குண்டை போட்டு சொல்லி கொடுக்க அது வேறு மாதிரி வச்சுட்டுருப்பான் யுத்தம்னு வர்ற பொழுது வேறு மாதிரி வச்சுக்கிறதுங்கிற மாதிரி மந்திரங்கள்லாம் அதான் ரிஷிகள் நமக்கு யாஜ்ஞர் நமக்கு சொல்கிறார் முதல்ல பிரணவத்தை சேர்த்துக்கணும் ஓம்னு பிரணவத்தை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பூர்பு வஸ் சகான்னு சொல்லணும் போர்பவஸ்வஸ்ததைவச்சா காயத்ரீம் பிரணவஞ்சான் தே பிறகு காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நமக்கு வருஷப்படுத்தி கொடுக்குற இப்படி ஜபம் பண்ணணும் அதுவும் ஸ்வரங்கள் அக்ஷரங்கள் மாறப்படாது அந்த அந்த முறையில் சொல்லணும் நடுப்புற வேற சேஷ்டைகள் இருக்கப்படாது எழுத்தாப்புல ஒரு போர்டு வச்சுருக்கு அந்த போர்டில் எழுதியிருக்கு காயத்ரி மந்திரம் அந்த போட பார்த்து நாம் அப்படியே சொல்கிறது மாதிரி தியானம் பண்ணிக்கணும் ஏன்னா மனசு நிற்கணும் மனசு ரொம்ப அலபாஞ்சுட்டே இருக்கும் அப்படி அலபாயப்படாது மனசு நிற்கணும் மனசு அப்படி ஜபம் பண்ணணும் வேறு பண்ணப்படாது பேசப்படாது மௌனமாக பண்ணணும் சில இடங்களில் எப்பொழுதுமே மௌனமாக இருக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது போதாயன சொல்கிறார் போதாயநங்கர் மகர்ஷி நமக்கு சந்தியோருபோர்ஜப்பே போஜனை தனதாவனே பித்திருச்சா மூத்தபுரீஷோ சன்னிதோ தானே யாகே சிவ விசேஷத்தே மௌனம் ஆஷ்டன் ஸ்வரம் பிரி மாணவ அப்படின்னு போதாயன சொல்கிறார் அதாவது காலம்பர சந்தியா காலம் மத்தியானம் சந்தியா காலம் சாயங்காலம் சந்தியா காலம் இந்த காலங்கள்லேயும் ஜபம் பண்ணுற பொழுதும் சாப்பிட்ற பொழுதும் பல்லு தேய்க்கிறபோதும் பித்காரியங்கள் ஸ்ராத்தம் தர்ப்பணங்கள் பண்ணுற பொழுதும் தெய்வ காரியங்கள் பூஜை ஜபங்கள் ஹோமங்கள் பண்ணுற பொழுதும் ததா மூத்தபுருஷையோஹோ பாத்ரூம் போயிருக்கிற பொழுதும் குருவனுடைய சந்நிதியிலே நாம் இருக்கிற பொழுதும் தானம் பண்ணுற பொழுதும் யாகங்கள் பண்ணுற பொழுதும் இந்த இடங்கள் எல்லாம் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் மௌனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போது காயத்ரி மந்திரம் ஜபம் பொழுது மௌனமாக பண்ணணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா காயத்ரி மந்திரம்ங்கிறது அது ஒரு பாஷையில் வேத பாஷையில் இருக்குது நாம் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வேறு பாஷையில் நாம் நடுப்புற பேசினால் அந்த மந்திரத்தினுடைய வரிசையிலையே அதுவும் வரும் அப்படிதானே ஒருத்தர் டைப் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தால் அவர் பேசுகிற பேச்சுகள்லாம் அந்த டைப்பில் ஏறிண்டே இருக்கும் அப்போ என்னாகும்னா வேற வேறு மாதிரி போயிடும் அந்த லெட்டரை அப்படிங்கிறது மாதிரி இது காயத்ரி மந்திரம் சொல்கிற பொழுது நடுப்புற பேசினால் அதுவும் இந்த மந்திரத்தில் சேர்ந்துட்டே வரும் அதையினால்தான் நமக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கா என்னென்னா ஒரு ருத்ரம் ஒரு ஆவர்த்தி இன்னொருத்தருக்காக சொல்கிறோம் ஒரு ருத்ரேகாதசி நடக்கிறது அல்லது ஒரு நவகிரக ஹோமம் நடக்கிறதுன்னா அங்கே போய் நாம் ருத்ரம் சொல்கிறோம் அவளுக்காக சொல்கிறோம் ஒருத்தர் ருத்ரம் படிக்கலை அவருக்காக நாம் படித்து அந்த ருத்ரத்தை சொல்லி அவருக்கு அந்த மந்திர பலனை சேர்த்து கொடுக்குறோம் அப்படி கொடுத்துட்டால் நம்மள்கிட்ட உள்ள ருத்ரத்தினுடைய பலம் அவர்கிட்ட போயிடுது அப்போது இவர்கிட்ட எப்படி ருத்ரஃபலம் திருப்பி சம்பாதிக்கிறது திரும்ப ஆற்றுக்கு வந்து திரும்ப இவர் ஒரு தடவை ருத்ரம் சொல்லணும் அப்போது தான் அந்த மந்திரம் இவருக்கு சித்திக்கும் நவகிரக ஹோமம்னு இன்னொருத்தருக்காக நாம் பண்ணுற பொழுது நாம் ஜபம் பண்ணின மந்திர பலனை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டோம் திரும்ப நாம் மந்திர ஜபங்களை பண்ணி சேர்த்துக்கிறோம் அப்போ ஆயிரம் ஆவர்த்தி ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் அந்த ஆயிரம் ஆவர்த்தி சொல்லி அந்த பலனை அவருக்கும் கொடுத்தோ நாமும் மேற்கொண்டு சேர்த்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த மந்திரபலம் வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த மந்திரம் பலனை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த காயத்ரி மந்திரங்கிறத நமக்கு வச்சுருக்கேன் இந்த சந்தியா காலங்களில் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபம் நாம் உன்னொருத்தருக்காக செய்யக்கூடிய காரியங்களில் முழுசும் அவருக்கு போய் நமக்கு மந்திரபலம் இல்லாமல் போகாது அப்படிங்கிறதுனால தான் ந காயத்ரி ஆஃப் பரோ மந்திரஹா காயத்ரியை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த காயத்ரி ஜபம் பண்ணுறதுனாலேயே நாம் இன்னொருத்தருக்காக மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி கொடுத்ததுனுடைய அந்த குறைபாடும் சரியாக போகிறது இந்த காயத்ரினால் அப்படின்னு ரொம்ப உயர்வாக காட்டியிருக்கு இந்த காயத்ரி மந்த்ர அதே அஞ்சாக பிரித்து ஜபம் பண்ணணும் காயத்ரியை அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்காள் அது எப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்